ஜ என்றால் அழகு என்றால் பேர் அழகு சிறப்பு என்றால் ஜால் தமிழ் வான் ஒளி இணைந்திருங்கள் என்றும் தமிழ் வான் ஒளியோடு இது உங்கள் வானொலி வணக்க நேர்களே இப்பொழுது நேரம் பத்து மணி இணைந்திருக்கிறீர்கள் ஜால் தமிழ் வானொலியோடு நேயர்கள் நேரம் இன்று வெள்ளிக்கிழமை நேயர்கள் விரும்பிக் கேட்ட பலகலோடு காற்றலையில் ராகினி பாஸ்கரன் எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கின்றேன் ஒவ்வொரு காலகட்டங்கள் நகர்ந்து கொண்டு செல்ல செல்ல இந்த கொடிய நோயும் எங்களை விட்டு செல்வதாக இல்லை இந்த கொடிய நோயிலிருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் வேண்டும் அது மட்டுமல்ல எங்கேயும் செல்லாமல் கொஞ்சம் கூட்டங்கள் கூடாமல் தனிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தாலே எல்லோரையும் காப்பாற்றுவது மட்டுமல்ல உங்களையும் காப்பாற்றிக் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன் இன்று நேரம் நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்கின்றார் ஒரு புதிய நிகழ்ச்சியில் எங்களுக்கு அவரை அன்போடு வரவேற்றுக் கொண்டு லண்டனில் இருந்து ஜெனி ஆண்டன அவர்கள் இணைந்திருக்கின்றனர் நிகழ்ச்சியில் ஊடாக உங்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் மட்டுமல்ல எல்லோருடைய நிகழ்ச்சியிலும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய விருப்பப் பாடகளை நீங்கள் எங்களுக்கு அடிக்கடி எழுதி தந்தால் இந்த நிகழ்ச்சி இன்னும் இன்னும் இன்னும் கொண்டே போகும் என்பதற்கு உதாரணமாக உங்களுடைய அன்புதான் முக்கியமாக இருக்கின்றது அது மட்டுமில்லை திங்கள் முதல் வியாழனின் வரை இரவின் தொழில் நிகழ்ச்சியும் என்னுடைய தனி நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கின்றது இரவு பத்தில் பதினொன்று வரை உங்களை உறங்க வைப்பதற்காக தினம்தோறும் நான் விழித்துக் கொள்கின்றேன் அந்த வேளையில் அந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அறியத் தரலாம் என்று கூறி லண்டன் ஜெனி அண்ட் பாடலில் கேட்டிருக்கின்றார் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் என்ன பாடலாக இருக்கும் என்று அது எல்லோருமே சட்டென கூடிய வகையில் இந்த பாடல் இருக்கின்றது இந்த மானியிட காதல் ஒரு மரணத்தில் மாறிவிடும் நம் காதலின் தீபம் மட்டும் எந்த நாளிலும் கூட வரும் ஓராயிரம் பாறையிலே உன் பாறையை நான் உன் காலடியோசையிலே சில பாடல்களை கேட்டால் என்னை அறியாமல் பாடத்தான் தோண்டுகின்றது அற்புதமான வரிகள் கண்ணதாசன் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் இவருடைய எண்ணங்கள் இவருடைய கவிதைகள் இவருடைய வெளிவந்த புத்தகங்கள் அவ்வளவும் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பழத்தி பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கை வரலாறைத்தான் ஒரு பாடமாக பாதமாக கற்றுத்தந்திருக்கின்றார் என்று உணரக்கூடிய வகையில் இருக்கின்றது இந்த மானியல் காதல் எல்லாம் ஒரு மரணத்தில் மாறிவிடும் ஆமாம் அது காதல் என்று சொன்னாலே அது அன்றைய காதலை நீங்கள் சொல்றீங்க தாம்பாள தாட்டத்தில் வைத்து கையில் ஏந்தி கொண்டே செல்லலாம் என்று ஆனால் இன்றைய காதல் எல்லாம் மரணம் வரை இருக்கின்றதா என்பதை கூட உணர முடியாத வகையில் இருக்கின்றது இப்பொழுதெல்லாம் கண்டதும் காதல் தங்களை அறியாமல் சில காலங்கள் மட்டும் காதலித்து திருமண பந்தத்தில் இணைந்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அதன் பின்பு சண்டை சச்சரவு அங்கே விவாகரத்து என்ற வகையில் இந்த உலகம் ஓடிக்கொண்டே து அப்படியான காலகட்டங்களில் இப்படியான பாடல்கள் தான் எங்களை மனதை ஆற்றுவது மட்டுமல்ல ஒரு அமைதியையும் தரக்கூடிய வகையில் எங்களோடு இணைந்திருக்கிறது ஒரு அற்புதமான பாடல் ஒன்றை விரும்பிக்கின்ற முதன் முதலாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டாலும் ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல் யாராலையும் மறக்க முடியாது எண்ணற்ற பாடகர்களின் குரல்களில் எங்கள் மனங்களில் வாழ்ந்த வேதிகளில் ஒரு மைந்தர் என்று சொன்னால் அவர் டி எம்எஸ் இது தனித்துவமான உண்மை என்று எங்கேயும் அடித்து சொல்லலாம் இப்படியான பாடல்களை கேட்கும் பொழுது வந்து காதலர்களை உசுப்பிய பாடல் என்றும் இந்த பாடலை நாங்கள் கூறலாம் நூறு முறை பிறந்தாலும் நூறு முறை பிரிந்து வெகு தூரம் நா dinina kalana the... <laughs> ஜ தமிழ் வானொலியை நேயர்களில் நேரம் நிகழ்ச்சியோடு இனி அடுத்த பாடலை விரும்பி கேட்கின்ற லண்டன் சிவா அவர்கள் ஊற்றுவரை உறவு திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் குரல் கொடுக்கின்றார் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இளமை பாடும் இனிமையான காலங்கள் அன்றைய காலகட்டங்கள் சவுந்தரராஜன் நயத்தில் நாடகத்தில் நடிக்க வந்த நாயகிக்கு வந்து பதினெட்டு வயது கே ஆர் விஜயாவிடம் சிவாஜியின் ஊட்டுவரை உறவு ஆன பாடல் தான் இந்த பாடல் நாடகத்தில் சில நாள் நடிக்க வந்த சல்வார் கமீஷ் நாயகி விஜயாவை ஆட வைத்து அழகு பார்க்கும் சிவாஜி கணேசனின் சீமிஷங்கள் அங்கே மெல்லிசன் மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் டிக் டிக் ஒழிக்க நாயகிக்கு நாடக அனுபவம் இல்லை மூச்சு விடாமல் பாடும் சவுந்தர ராஜனின் அற்புதல் அங்கே பதினெட்டு வயது பெண்மைக்கு ஊட்டி வரையுறவு என்று சொன்னவர் இயக்குனர் ஸ்ரீதரவர்கள் அன்றிய காலகட்டத்தில் இருந்த அத்தனை கூட்டணிகளும் யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது இன்றைய காலகட்டத்தின் கூட்டணிகளை ஒரு கூட்டணி நல்லாக இருந்தால்தான் அங்கே ஒரு தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் என்பதற்கு உதாரணமாக இப்படியான பாடல்களும் ஆட்டி வைப்பதுதான் இயற்கையின் கோளாராக இருக்கின்றது இயற்கைக்குத்தான் அழிவு என்று சொன்னால் சில பாடல்களின் வரிகள் கூட வாழ்க்கையை அழித்துக் கொண்டே போகின்றது ஆமா அந்த வரிகளை பார்த்து சில சமயங்களில் நொந்து நூலாகி நூடில் சாவது என்று சொல்வர்கள் அப்படியும் இருக்கலாம் ஆனால் ஒரு வாழ்க்கையில் வந்து சில காலங்கள் நாடகமாகத்தான் கையில் எடுக்கின்றோம் இங்கே நடிக்க வந்திருக்கின்றோம் நடித்து விட்டு நாங்கள் ஆண்டவன் அழைக்கும் செல்ல வேண்டியதுதான் இதுதான் வாழ்க்கையின் ஜதார்த்தம் அற்ற நடிப்பை என்று சொல்லலாம் எல்லோரும் பந்தங்கள் பாசங்கள் சொத்து சுகம் என்று எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டே போகின்றோம் அந்த குறிப்பிட்ட நாடகத்தை மறந்து எல்லோருமே தனித்துவமாக நான் தான் என்ற ஒரு திணறோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்கள் அதிகமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட காலகட்டத்தை நகர்த்தி சற்று நிதானமாக பார்க்க லண்டனில் இருந்து சிவா ஒரு அற்புதமான பாடலை விரும்பிக்கட்டிருக்கின்றார் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து புது நாடகத்தில் ஒரு நாயகி நடிக்க வந்தாரா இல்லை வாழ வைக்க வந்தாரா என்பது அது அவரவர் கையில் கே ஆர் விஜயா நடிகம் கணேசன் இணைந்து அற்புதமாக நடித்த படம் ஊட்டி வரை உறவு இனி பாடலை இல்லாண்டன் நோக்கி இல்லன் சிவா இல்லன் நோக்கி காற்றலையோடு மெல்லன் தலை சாய்ந்திருந்தபடி ரசியுங்கள் நீங்கள் விரும்பிக் பாடல் இதோ காட்டளையில் புது நாடகத்தில் ஒரு நாயகி சில மட்டும் நடிக்க வந்தான் சில நாள் மட்டும் நடிக்க வந்தான்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 நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தார் கொங்காள் மேடையிலே அந்தோ பரிதா கலைந்ததம்மாடியேன் அனுராபம் ஒத்திகையில் தூங்கிவிட்டார் ஏன் ஏன் தெரியவில்லை நித்திரையில் யாரை கண்டால் அது நான் தான் எவருமில்லை இல்லை புது நாடகத்தில் ஒரு நாயகி சில மட்டும் நடிக்க வந்தான் பெண்ணா புரியவில்லை முடிவு சொல்லாமல் ஓடுகிறாய் நீ பெண்ணா புரியவில்லை வந்த இடம் நல்ல இடம் வந்தால் தெரிந்து தெரிந்துவிடும் அந்த சுகம் என்னவென்று வாழ்ந்தால் புரிந்துவிடும் புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தான் அனுபவம் ஏது வயதோ பதினெட்டு அனுபவம் நேயர்களின் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பிக்கின்றார் அன்பு சகோதரர் பருமளராஜா அவர்கள் இவர் விரும்பிக்கின்ற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பூம்புகார் கே பி அவர்கள் குரல் கொடுத்திருக்கின்றார் இந்த பாடல் வந்து முழுமையாக ஒரு வாழ்க்கையை கூடிய வகையில் இந்த வரிகள் அமர்ந்திருக்கின்றது இந்த படமும் ஒரு நல்ல படம் என்றுதான் சொல்லலாம் சில பேர்களுக்கு பக்தி படங்கள் என்றா பிடிக்காது சில பேர்களுக்கு பக்தி பாடல் என்றா பிடிக்காது ஆனால் அங்கே பக்திக்குள்ளையும் வாழ்க்கை என்ற ஒன்று இனிமையாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டால் மட்டுமே அந்த பாடல்களை விளங்கிக் கொள்ள முடியும் வாழ்க்கையின் முழு தத்துவங்கள் நிறைந்த பொருள் பொதித்த எனது மனங்களில் கவர்ந்த பாடல்களில் எந்த பாடலும் ஒன்று நன்றி பரமராஜா அவர்களே பாடலை நீங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஞாபகப்படுத்த நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒருவனுக்கு ஒருத்தி என்று உயிர் மூச்சு உள்ளடக்கி அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிரம்ம பழி பதிலு என்னும் இரு குரலை மறவாதே திருக்குறளையே மறவாதே நீ திசை தவறி போகாதே இதுதான் ஆரம்பத்தில் இந்த பாடலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு மனிதன் திசை மாறி இல்லை திசை தவறி விழுந்து விட்டாலே அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் ஒருத்தனுக்கு வாழ்வதே நமது கலாச்சாரத்தின் பண்பாக இருக்கின்றது ஆமாம் இந்த வாழ்க்கை திசை மாறிவிட்டால் பல கோணங்களுக்கு அழைத்து செல்வது அது உங்களை அறியாமலே நீங்கள் போய்கொண்டே இருப்பீர்கள் ஆனால் போய்கொண்டே இருப்பீர்கள் அந்த போய்கொண்டே இருக்கும் பாதையில் ஒரு முடிவு ஒன்று வரும் அந்த முடிவில் நின்று நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுதுதான் தற்கொலை என்ற முயற்சிக்கு எல்லோருமே அங்கே செல்கின்றார்கள் இதுதான் ஆரம்பத்தில் திசை தவறி போனால் அந்த தொடர்ந்து கொண்டே போ தவிர நீங்கள் நிலை நிறுத்தி உங்களை திருத்திக் வாய்ப்பே இல்லை என்பதற்கு இந்த பாடல் உதாரணமாக இருக்கின்றது மெய்சிலிருக்க வைத்த தத்துவமான வாழ்க்கை வரிகளை கலைஞர் கருணாநிதி அவர்களால் எழுதப்பட்ட பாடல்தான் இந்த பாடல் பூம்புகார் திரைப்படத்திலிருந்து கே பி சுந்தரம்பாள் குரலில் பரிமளராஜா அவர்கள் கேட்ட பாடல் காற்றலையல் உயிர் மூஞ்சி உள்ளதே அறநட்டதே இல்வாக்கை அகுதும் இறம் பழிப்பதில்லாயின் நன்கு எனும் திருக்குறளை மறவாதே திருக்குறளை மறவாதே திசித போகாதே வாழ்க்கையனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடர் மனதில மறக்க வேதம் வாழ்க்கையனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடவும் மனதில மறக்க வேதம் வாழ்க்கையனும் ஓடம் கய இதே கமலம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை விரும்பிக்கிற சுகுணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த படம் வெளியாகி இருக்கின்றது கவி இசை திரேசத்திலகம் கே மகாதேவன் இணைந்து நடித்தவர்கள் ரவிச்சந்திரன் கே விஜயா நடிகத்திலகம் சிவாஜி கணேசனுக்கு அடுத்த ரவிச்சந்திரனுடைய நடிப்பு கொடி பறந்த காலகட்டங்கள் என்று சொல்லலாம் இந்த படம் வெளிவந்த காலகட்டங்களில் வார்த்தைகளின் உச்சரிப்பில் என்ன ஒரு தெளிவு சுசீலா அவர்களின் குரலில் இந்த பாடல் அவருடைய பாடல்கள் எல்லாமே கொடி கட்டி பறப்பதற்கு ஒரே ஒரு காரணம் வார்த்தைகளின் உச்சரிப்பு அங்கே நளினம் கொஞ்சம் குரல் அது மட்டுமல்ல எெந்த இடங்களில் குட்டி குட்டி ஆலாபனைகளை கொடுக்க முடியுமோ அப்படியான ஆலாபனைகளை கொடுத்து பாடல்களை பாடி உயிர் கொடுப்பதில் இவர் வல்லவர் என்று சொல்லலாம் இவருடன் நான் ஒரே ஒரு முறை பேசுகி பேசியிருக்கின்றேன் அது கிட்டத்தட்ட அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய பொழுது அவருடைய குரல் தளராமல் இருந்த காலகட்டங்கள் இன்னும் நினைவுக்கு வருகின்றது கால்கள்றும் காட்சிகள் ஆனால் இவருடைய ஒவ்வொரு வரிகளுக்கு கொடுக்கும் குரல் என்றென்றுமே மாறப்போவது இல்லை உன்னை காணாத கண்ணும் கண்ணில்ல அது எப்படி இருக்க முடியும் விழிகள் நான்கும் மோதும் நேரம் தடுமாறும் மொழிகளுக்குள் நீங்கள் இடம் மாறி கொள்ளும் பொழுது எப்படி உன்னை காணாமல் இருக்கக்கூடும் அருமையான பாடல் இந்த பாடலில் ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்கின்றது யாரை பார்த்தாலும் இந்த பாடலை பிடிக்காதவர்கள் எவருமே இல்லையா சொல்லலாம் இல்லத்தில் குட்டி குட்டி சண்டை போட்டுவிட்டு இந்த பாடலை பாடி பாருங்கள் அவர்கள் தங்களை அறியாமலே சமாதானமாகி விடுவார்கள் அந்த அளவுக்கு இந்த பாடல் வரிகள் முத்து இருக்கின்றது இங்கு நீ ஒரு பாதி இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதீ காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் காதலின் முன்னே நீயும் நானும் வேற உன்னை காணாத கண்ணும் kannele unnai ennada ninjum nenjalle nee sollada sollum sollele nee illamal nanum nanalle nee illamal nanum nanalle நன்றி சுகுனா நீங்கள் கேட்ட பாடல் காட்டலையில் இதோ. உன்னை உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல இடம் நெஞ்சும் நெஞ்சல்ல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல ல்லாமல் நானும் இணைந்திருக்கு நிகழ் தமல் வானொலியில் நேயர்களின் நேரம் நிகழ்ச்சியோடு உங்களுடைய பாடல்களும் இந்த நிகழ்ச்சியில் வலம் பெற வேண்டுமானால் நீங்கள் எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் சைபர் ஒன்று ஐந்து இரண்டு ஒன்று சைபர் இரண்டு எட்டு மூன்று ஏழு எட்டு ஏழு சைபர் ஒன்று ஐந்து இரண்டு ஒன்று சைபர் இரண்டு எட்டு மூன்று ஏழு எட்டு ஏழு என்ற இலக்கத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய பாடல்களையும் உங்களுடைய பெயர்களையும் இணைத்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பாடல்களை தாராளமாக விரும்பி கேட்கலாம் இனி அடுத்த பாடலை விரும்பி கேட்கின்றார் இனி அடுத்த பாடலை விரும்பி கேட்கின்றார் அன்பு சகோதரி சித்ரா அவர்கள் இடம்பெற்ற திரைப்படம் அன்பே ஓடிவா மோகன் ஊர்வசி இணைந்து நடத்திருக்கின்றார்கள் இந்த படத்தில் இசை அமைத்தவர் இளையராஜா பூக்கள் எல்லாம் மலர்ந்தால்தான் அழகு என்று சொன்னால் அங்கே புன்னகை பூவும் மலர்ந்தால் அதில் ஒரு அழகு இருக்கின்றது இந்த பாடல் காட்சியில் வரும் உள்நோக்க கட்டம் எல்லோரும் வெளிநோக்க கட்டத்தை தான் அறிவீர்கள் இந்த பாடல் காட்சியில் வரும் உள்நோக்க கட்டம் ஊர்வசி உள்ளுக்குள் ஒரு திமிதையும் ஒரு பிடிவாதத்தையும் காதலனை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ண்த்தண்டு காதலிப்பது போல் நடிக்கின்றார் இந்த பாடல் காட்சியில் இது யாருக்குமே தெரியாது படத்தை பார்க்காதவர்கள் நீங்கள் தயவு என்னை திட்டாதீர்கள் கிட்டத்தட்ட இந்த படத்தை நல்ல படம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு தடவை கிட்ட நான் இந்த படத்தை பார்த்திருப்பேன் என்றும் சொல்லலாம் இந்த பாடல் காட்சியில் மோகன் முழுமையாக ஊர்வசியை விரும்புகின்றார் ஊர்வசி ஒரு சிறிய குழப்பத்தின் காரணத்தால் ஒரு கட்டத்தில் மோகன் அவரை திட்டியதன் காரணத்தால் இங்கே இவர் பழிக்கு பழி வாங்குவதாக காதலிக்கின்றே நின்று நடிக்கின்றார் ஆனால் இந்த காதல் வந்து அவர்களுக்கு ஒரு சாதகமாக முடிந்தது என்றும் சொல்லலாம் இந்த படத்தில் அதன் பின்பு மோகன் தனது காதலை அங்கே வெளிப்படுத்தும் பொழுதுதான் ஊர்வசிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை அவர் சிரித்தபடியே ஒரு நக்கலாக தான் இன்னொருவரை காதல் கொள்கின்றேன் என்று கூறிவிட்டு சென்ற பொழுது அவருக்கு எதிர்பாராத ஒரு கட்டம் நடக்கின்றது இது படங்களை பார்க்காதவர்களுக்கு ஏக்கத்தோடு இருப்பார்கள் இந்த பாடலை அனுப்பிவிட்டு சித்தராவும் படம் பார்க்காமல் இருந்திருக்கலாம் சில சமயங்களில் நான் பழக்கதையை சொல்லிவிட்டு பாடலை போட்டு நான் திட்டு வாங்க விரும்பவில்லை அங்கே அவருக்கு ஒரு எதிர்பாராத கண்ணத்தில் ஒரு காயம் ஏற்படுகின்றது அந்த காயத்தினால் தன்னுடைய காதல் அங்கே மறைக்கப்படுகின்றது தொலைக்கப்படுகின்றது என்றும் சொல்லலாம் அவர் கண்ணத்தில் இருந்த காயத்தை பார்த்துவிட்டு உன்னுடைய அழகுக்காகத்தான் நான் உன்னை விரும்பினேனே தவிர என்று கூறிவிட்டு ஏனி நான் உன்னை விரும்பவில்லை உன்னை திருமணமும் செய்ய என்று கூறிவிட்டு சென்று விட்டார் அப்பொழுது அந்த ஊர்வசி என்ன செய்கின்றார் என்று சொன்னால் தனது காதலை மறைத்து முகம் அசிங்கமாகி விட்டதே என்று அங்கே தனிமைப்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் அவருக்கு காதல் ஏற்படுகின்றது இந்த காதல் எப்படி எல்லாம் சில்மிஷங்கள் பண்ணுகின்றது என்பதை பாருங்கள் உண்மையாக காதலிப்பவர்களை விட்டு சில சமயங்களில் தேவையற்ற காதலுக்குள் மாட்டிக்கொண்டு தத்தளிக்கும் பெண்கள்லாம் இப்போ அதிகமாக இருக்கின்றார்கள் யார் உண்மையாக நேசிக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் கைப்பிடித்தால் கண்டிப்பாக ஒரு எண்பது வீதமாவது சந்தோஷமாக இருக்கலாம் என்பதற்கு உதாரணமாக இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த பாட காட்சி ஒரு அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லலாம் இளமை பருவத்தில் ஊர்வசியின் அழகும் மோகன் என்று சொன்னாலே அது சொல்ல தேவையில்லை காதல் அங்கே உடனடியாக மலர் தொடங்கிவிடும் அன்றைய காலகட்டத்தில் இவருடைய படங்கள் எல்லாமே மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய வகையில் இருப்பது மட்டுமல்ல எந்தெந்த நல்ல பாடல்கள் எல்லாம் இருக்கின்றனவோ இளையராஜாவின் இசை அத்தனை பாடல்களையும் தனக்குள்ளே வாங்கிவிட்டார் தன்னுடைய படங்களுக்குள்ளேயே வாங்கிக் கொண்டவர் பெருமைக்குரியவர் நடிகர் மோகன் அவர்கள் சித்ரா ஒரு அற்புதமான பாடலை விரும்பிக்கிறதுக்கு நீங்கள் கேட்ட பாடல் சற்று எழுந்திருந்து வானொலியோடு அப்பொழுதுதான் இந்த பாடலை இனிமையாக ரசிக்க முடியும் அங்கே கொடுக்கப்பட்ட கிட்டார் இசையோடு ஆரம்பிக்கின்ற பாடல் இனிமையாக இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் தனித்துவமாக தனித்து நின்று ரசிக்கும் பொழுது இந்த பாடல் எத்தனை இன்பங்களை அளித்தரும் என்பதற்கு உதாரணம் அது நீங்கள் கேட்கும் பொழுது அறிந்து கொள்ளுங்கள் இல்ல நோக்கி நீங்கள் கேட்ட பாடல் அழகான பூக்கள் மலர்ந்தாடுமே நீ வந்தியால் வாங்கிடுமே பொன் நானே செந்தேனே வந்தேனே உன் கண்டி கண்டேனே என்னை நானே அழகான பூக்கள் மலர் வானொளி திறந்தோறும் இரவு பத்து மணியிலிருந்து நிகழ்ச்சியில் உங்கள் அபிமான அறிவிப்பாளர் ராகிணி பாஸ்கரன் அதனா வெள்ளிக்கிழமைகளில் நேயர்களின் நேரமாக உங்கள் விருப்ப பாடல்களோடு காற்றிலையில் நான் வருவேன் இனந்தங்கள் தமிழ் வான் ஒளியோடு இது உங்கள் வானொலி உங்கள் நேரம் அடுத்த பாடலை விரும்பி கேட்கின்ற ஈசன் அவர்கள் பார்மகளே பாத்திரப்படுத்திருந்த டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் கவியரசர் மெல்லிசை மன்னர் நடிகர் திலகம் டி எம் எஸ் அவர்கள் கூட்டணியில் உருவான இப்பாடல் இன்றும் என்றும் பசுமையாய் நம் மனதில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது உயிரோட்டமாக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது டி எம் குரல் நடிகர் திலகம் கணேசன் அவர்களுக்கு அற்புதமாக பொருந்தக்கூடிய வகையில் இருக்கின்றது அது எல்லோருக்குமே அது விஷயம் ஒன்றுதான் இந்த படக்காட்சியை பார்த்துக்கிறோம் சொன்னால் டி குரல் நடிகர் திலகம் கணேசன் அவர்கள் சௌகர் ஜானே அவர்களுடைய உணர்வு பூர்வமான சோக ரசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பாடல் காட்சி அமைந்திருக்கின்றது நம் கண்களிலும் கண்ணீர் துளியை வர வைப்பது போல் இந்த பாடல் காட்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது எப்படித்தான் மாட மாளிகை கோபுரங்கள் எல்லாம் இருந்தாலும் அங்கே குழந்தைகளுடைய நடமாட்டம் கணவன் மனைவியினுடைய அத்வைதங்கள் ஒன்று கூடி மட்டுமே அந்த இல்லம் கோவிலாக மாறும் என்பதற்கு இருக்கும் நேரத்தில் அங்கே சோகம் தளம்பிக்கொண்டால் அந்த வீடே சுடுகாடாக மாறிவிடும் யாருமற்ற நிலையல் இரண்டு பேருடைய தனிமை வாழ்க்கை அதை யாராலையும் சகித்து கொள்ள முடியாது இப்பொழுது பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கின்றது எப்படி திருமணமாகி தனிமையில் இருந்தோமோ அதே தனிமை தான் நாங்கள் இருக்கின்றோம் பிள்ளைகள் எல்லோரும் நன்றாக படித்து விட்டாலே அவர் வேலைகளை பார்த்துதான் செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதால் அவர்கள் எல்லோரும் வேலை எங்கெங்கே கிடைக்கின்றதோ அங்கேதான் இருக்க முடியும் அது யாராலும் வெறுக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது அவர்களுடைய காலகட்டங்கள் மேலோங்க வேண்டும் என்றுதான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்பிட்டோமோ நாங்கள் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும் அவர்கள் எங்கே இருந்தாலும் ஓடோடி ஒன்றும் அந்த நாட்கள் ஏங்க வைத்து தவிப்பதுதான் பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு காலகட்டங்களாக மாறிக்கொண்டே இருக்கின்றது அது எல்லோருடைய இல்லங்களிலும் இப்பொழுது அந்த சோகர் ரசம் தழும்பிய வண்ணம் இருக்கின்றது இந்த பாடல் காட்சியை போல் பார் மகளிர் பாடத்திரை படத்திலிருந்து ஈசன் கேட்ட பாடல் காட்டலைய உழலில் நாமல் வாடுவதை பார்மகளே பார்மகளே பார் தாய் படுத்த படுக்கையினை பார்மகளே பார் அவள் தங்கமுகம் கருதுவதை farmagale pa farmagale pa படில்லை அடுத்த பாடலை விரும்பி கேட்கின்றார் கலாதேவி ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா குரல் கொடுக்கின்றார்கள் இசை விசுவநாதன் கோடி முறை கேட்டாலும் சலிக்காமல் கேட்கக்கூடிய பாடல் இந்த பாடல் படிக்காத மனிதனும் வார்த்தைகளின் வர்ணனைகளை சுவைக்கலாம் என்பதற்கு உதாரணமாக இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கின்றது பாமரர் கூட இந்த பாடலை ரசிக்கலாம் இந்த மென்மையான காதலையை எப்படி தீண்டிப் பார்க்கலாம் என்று சொன்னால் இந்த பாடல் காட்சியை நீங்கள் சற்று பார்த்தாலே புரிந்து கொள்ளும் அழகும் அங்கே கொடுக்கப்பட்ட பாடல் காட்சிக்கு கொடுக்கப்பட்ட இடங்களும் மிக மிக வர்ணனைகளை மீட்டிப்பாக்க வைக்கின்றது பாடல் வரிகளாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் இல்லை பாடியவர்களாக இருக்கட்டும் இதில் நடித்தவர்கள் நடிகர் திலகம் கே விஜயா நடிப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஆகா இந்த பாடல் எதிலுமே குறையில்லை என்று தலைமையில எங்கேயும் நீங்கள் சொல்லலாம் அவ்வளவுக்கு அற்புதமாக இந்த பாடல் காட்சிகளும் இசையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இளமையின் நலகை வடிவில் இரவில் காணலாம் யாழ் தமிழ் வானொலியில் நேயர்களின் நேரம் நிகழ்ச்சியில் இனி கலாதேவி நீங்கள் கேட்ட பாடல் காற்றலையில் 雨 etcetera ota daqui usion broadband 268 Wow ella Alcohol ук ogenic வாரம் சென்றேன் ஆயிரம் நினைவு கை வாடும் சிந்தும்தேன் துளியிரைகளின் வாரம் சென்றேன் ஆயிரம் நினைவு கைவோ இங்கு நான் பார்த்தேன் என்றது இயற்கை வடிவம் இளமை அழகின் இயற்கை வடிவம் ஹீரவை பகலாயறியும் பருவம் ஹீரவை பகலாயறியும் பருவம் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தாத்தேன் என்பது நன்றி நேர்களே இதுவரை நேரமும் இணைந்திருந்தீர்கள் ஜாழ் தமிழ் வானொலியில் நேயர்களின் நேரம் நிகழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல்களும் இந்த காற்றிலையில் வளம் பெற வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எனக்கு எழுதி அனுப்ப வேண்டும் எழுதி அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் சைபர் ஒன்று சைபர் இரண்டு இந்த இலக்கத்துக்கு நீங்கள் உங்களுடைய பாடல்களையும் உங்களுடைய பெயர்களையும் நீங்கள் எனக்கு எழுதி அனுப்புங்கள் முன்பு உங்களுடைய பெயர்களோடு தொடர்ந்து பாடல்களே எனக்கு எழுதிய இருங்கள் ஒவ்வொரு பாடல்களின் பட்டியலின் வரிசையில் கண்டிப்பாக நான் கொண்டு வருவேன் என்னடா இந்த பாடல் எழுதிவிட்டேன் என்று இந்த பாடல் வருகின்றதே என்று நீங்கள் குழம்புவதும் என்னை திட்டுவதும் எனக்கு சற்று தெரிகின்றது இருந்தும் உங்களுடைய பாடல்களின் வரிசை ஒவ்வொரு வரிசைப்படியும் நான் எழுதி கொண்டே இருக்கின்றேன் அந்த எழுத்தின் வடிவத்தில் உங்களுடைய பாடல்களும் கண்டிப்பாக வலம் பெறும் சில சமயங்கள் நீங்களே பாடல்களை எழுதிவிட்டு நீங்களே மறந்து விடுவீர்கள் ஆனால் இல்லை நான் ஒவ்வொரு பாடல்களும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எழுதும் போது நான் அந்த வாட்ஸ்அப்பை பார்க்கவே இல்லை என்றும் நீங்கள் சிந்திக்க வேண்டாம் நான் கண்டிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் பார்த்துக் கொண்டு அவங்களுடைய பாடல்களை நான் எழுதி வரிசைப்படுத்தி வைத்திருக்கின்றேன் முதல் எழுதுகின்றார்கள் இரண்டாவது எழுதியவர் யார் என்று நான் பார்த்து வரிசைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு பாடல்களும் உங்களுடைய பேர்களோடு பலம் பெறும் என்று தாழ்மையுடன் கூறிக்கொள்கின்றேன் அன்றைய காலகட்டத்தில் பாடல்களை எழுதி வானொலிக்கு அனுப்பிவிட்டு வானொலிப் போட்டியோடு நாங்கள் காத்திருந்த காலங்களை மறக்க முடியாது அப்படி அவர்கள் ஏன் எங்களை இப்போ இப்பொழுது நான் அதை சிந்தித்து பார்ப்பது ஒன்று காலனுடன் நானும் எழுதி போட்டுவிட்டு என்ன ஒரு மாதம் ஆகிவிட்டது இனிமே பாடல் வரவில்லையே என்று சிந்தித்ததும் ஒன்று ஆனால் எங்களுடைய பெயர் எங்களுடைய பாடல்கள் கண்டிப்பாக அவர்கள் ஒளிபரப்புவார்கள் ஒவ்வொரு போஸ்டார்ட்டம் எப்படி போகின்றதோ அதன்படி அவர்கள் ஒளிபரப்பிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய பாடல்களை அவர்கள் ஒழிக்க விடாத இல்லை என்று சொல்லலாம் அதே இன்று என்னுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கின்றது கண்டிப்பாக உங்களுடைய பாடல் எல்லாமே வரும் நீங்கள் தருகின்ற பாடல் ஒவ்வொன்றாக வெறும் ஆகையால் மனன் சோர்ந்து விடாமல் எழுதி அனுப்பி கொண்டே இருங்கள் புதிய புதிய நேர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள காத்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து ஒரு பதினேழு பேருடைய பேர் இன்னும் என் கையில் இருக்கின்றது இன்னும் நான் அவர்களை காட்டலைக்கு எடுத்து வரவில்லை அங்கே அவர்களுடைய குறைபாடுகளும் எனக்கு இருக்கின்றது ஆகையால் ஒரு வெள்ளிக்கிழமை நான் அவர்களுடைய பாடல்களை நான் முழுமையாக எடுத்து வர வேண்டும் அதே உங்களுடைய பாடல்களும் கண்டிப்பாக கொண்டு வருவேன் என்று கேட்டுக்கொண்டு திட்டுவது என்றால் நேரடியாக திட்டலாம் என்றும் கேட்டுக்கொண்டு மீண்டும் திங்கள் இரவு பத்து மணிக்கு இரவின் தொழில் உங்களை சந்திக்கின்றேன் சென்னை ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் கேட்காத நிகழ்ச்சிகளை மறு ஒளிபரப்பாக கேட்டு மகிழுங்கள் என்று கூறிக்கொண்டு விடை நன்றி ஏழை பூமிக்கு இவள் நாய் பார்த்துவ நாய் பார்த்துவான் வா நதியையே ஏழை பூமிக்கு நீர் கொண்டு வா பூமிக்கு நீர் கொண்டு வா ும்ோடம் தரை சேரும் நேரம் மழை கூந்தல் ஓரம் இலை பாற வேண்டும் இது பாதம் எழுந்து தடுமாறி இடம் மாறி மாறி சுகம் தேடி இது சுகம் தேடி வாடும் போது சரி பாதியாகி உயிர் காணும் இன்பம் பல கோடி கோடிவா நதியே இவள் பூச்சூடும் நாள் வா பூச்சூடும் நாள் பார்த்து வா வா வா நதியையே ஏழை பூமிக்கு நீர் கொண்டுவ மிக்கு நீர் கொண்டு வாமை அள்ளிகளை கொஞ்சம் தலை சாயவே வசந்தத்தை வென்று வரும் உன்னை முன்னிட்டும் வண்ணம் வரைின்ற வாரம் மெதுவாக பங்குகழ் மோடி பதமாக அன்பு நதியோடி மெதுவாக பங்குகழ் மோடி பதமாக அன்பு நதியோடி மண மேடை கண்டு புது மாலை கூடி குலமங்கை வாழ்க நலம் பாடி வாவா ஏழை பூமிக்கு நீர் கொண்டு வா பூச்சூடும் நாய் பார்த்துவான் பூமிக்கு நீர் கொண்டு வாச்சூடும் நாய் பார்த்துவான்